வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் முன்னூற்று பேர் ஆறு முகாம்களில் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அருகே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததால் கருணை கொலை செய்ய அனுமதி கோரி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி இழிவான கருத்தை பகிர்ந்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகி எஸ் சேகர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் பொறியியல் படிப்புக்காக விண்ணப்பிக்க மே மூன்றாம் தேதி முதல் இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளார் சென்னை வங்கியில் துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி செய்த வாலிபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பாலிடெக்னிக் மாணவரின் உடல் உறுப்புகளை அவர் தந்தை தானம் செய்தார் இந்திய செய்திகள் வெளிநாட்டில் தஞ்சம் புகும் தொழிலதிபர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வழிவகுக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் ஏர் இந்தியா நிறுவனம் மாதந்தோறும் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை ரொக்க பற்றாக்குறையை சந்திப்பதால் தேவையான உதிரி வாகனங்களை வாங்க முடியாத நிலை இருப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது குடங்குளம் அணுமின் நிலைய அணுக்கழிவுகள் சுத்தகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறதா என்ற பூ உலகின் நண்பர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இரண்டரை ரூபாய் நோட்டு ரூபாய் மூன்று லட்சத்திற்கு ஏலமிடப்பட்டது இனி எந்த தேர்தலுக்கும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி கிடையாது என்று இரண்டாவது முறையாக மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படைக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட செயற்கைக்கோள் உட்பட இந்த ஆண்டு பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை தலைவர் பெயரில் பத்தாம் வகுப்பு சிறுவன் போலி ட்விட்டர் கணக்கு தொடங்கி காவல்துறையினரை ஏமாற்றிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் உலகிலேயே வயதானவர் என்று சொல்லப்படுகின்ற ஜப்பானின் நபி தஜிமா மரணமடைந்தார் அவருக்கு வயது நூற்று இவர் ஆயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பிறந்தவராவார் ஐக்கிய அமீரகத்தின் பயணிகள் விமானம் ஒன்றை கத்தார் ராணுவ விமானம் இடைமறித்து அச்சுறுத்தியதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது ஒரு ஆப்பிளுக்கு ரூபாய் முப்பத்தி அபராதம் விதிக்க அமெரிக்க விமான அதிகாரிகள் விதிமுறை விடுத்துள்ளனர் இன்று ஏற்பட்டுள்ளது அபேபுரா நகருக்கு தெற்கே நூற்று ஒன்பது தொலைவில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து பதிவாகியுள்ளது ஈரான் கடும் எச்சரிக்கை அணு ஒப்பந்தத்தை மீறினால் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி யுரேனியம் செறிவூட்டப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளது வணிகச் செய்திகள் பங்குச்சந்தையில் பி பணம் முதலீடு எவ்வளவு செய்ய வேண்டும் என ஊழியர்களே முடிவு செய்யும் வகையில் புதிய திட்டத்தை பி எஃப் செயல்படுத்த உள்ளது இன்னும் மூன்று மாதங்களுக்குள் இது நடைமுறைக்கு வரும் என தெரிகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒட்டக பால் விற்பனை 111 பதினொன்று சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளில் செய்யப்பட்டுள்ள டெபாசிட் தொகை ரூபாய் எண்பதாயிரம் கோடியை கடந்தது திரைச்செய்திகள் நடிகர் பிரகாஷ்ராஜ் தற்போது தனது பாதுகாப்பிற்காக நியமித்துள்ளார் அவர் எங்கு சென்றாலும் சீருடை அணிந்த பாதுகாவலர்களுடன் செல்கிறார் நஸ்ரியாவின் தம்பி நவீன் நசிங் நடிகராகியுள்ளார் டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான குப்பி மலையாள படத்தை இயக்கிய ஜான்பால் ஜார்ஜின் அம்பிலி படத்தில் நடிகிறார் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு வரும் மே நான்காம் தேதியிலிருந்து தொடங்க இருப்பதாக செய்தி வந்துள்ளது குளோபிஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் அவருக்கு குளோபல் யூத் ஐகான் ஆஃப் த இயர் என தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள் இதற்கு பிக்பாஸ் பிரபலம் ஹரீஷும் வாழ்த்தியுள்ளார் ஜெயம் ரவி நன்றி தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமுறுத்துளி பொது அறிவு குவியல் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ நன்றி வணக்கம்